அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டுவளியிலும் தேசிய மாணவர்கள் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நமது எண்ணம் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிறது என்று நாரை கேவலமாக பேசுவவர்கள் உண்டு ஆனால் நாரின் பணி மகத்தானது பல்வேறு மலர்களை அது மாலையாக இணைக்கிறது நார் மட்டும் இல்லாமல் இருந்தால் பூக்கள் தங்கள் ஒட்டுமொத்த ஆற்றலை வெளிப்படுத்த முடியாமலே போய்விடும் மனிதர்களிலும் சிலர் நார்களாக செயல்படுகிறார்கள் அவர்கள் இறைந்து கிடக்கின்ற மலர்களை போன்ற மனிதர்களை ஒன்று சேர்க்கிறார்கள் அவர்கள் இதயங்களை இணைக்கிறார்கள் அதன் மூலம் சமுதாயம் செழிக்க முனைப்பை திரட்டுகிறார்கள் தங்கள் பெயர் அதனால் வெளிவராமல் போனாலும் மலர்களின் பக்கத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சிக்காகவே நாராயிருப்பவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் இங்கே மாலையில் இருக்கின்ற மலர்கள் மட்டுமே உதிர்கின்றன நார்கள் மறுபடியும் அடுத்த மாலைக்கு உபயோகமாக இருக்கின்றன சிந்திப்போம் நமது எண்ணத்தை சற்று ஆராய்வோம் நன்றி